யா ஹிச்சோதனம் சாஷியுங்க புருஷம் அவோயச்சோதனோ புருஷம் அவோய்தவலம் அவோசெக்சோதனா அஜன்யாத்னரிக்கா இல்லை ஜன்யாத் எஸ் அது போடக்கூடாது அவபோதே புருஷன அவபோதே நீடியதே திருப்பிக்கணும் அதாவது வித்தியாசப்படுறது அனுஷ்டான தியானத்துக்கு அத்த வர வேண்டிய விஷயம் ஆனால் தர்மத்தை போதிக்கக்கூடிய விதி அந்த விஷயம் அதனுடைய அனுஷ்டானம் ரெண்டும் சேர்த்து போதிக்க தர்ம பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் இருக்கு சோதனா பிரம்ம சோதனான்னு சொன்னால் பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் அதாவது சத்துவசை சத்தியம் ஜான அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துட்டோன்னா இந்த வாக்கியம் வெறும் போதத்தை மாத்திரம் ஒன்று பண்ணுறது மாத்திரம் தெரிவிக்கிறது வேற எந்த ஒரு அனுஷ்டானத்தையும் தெரிவிக்கிறது புருஷம் அவபோசையத்தேவ கேவலம் இந்த அவபோதம்னா ஜியானம் யம் சோதனான்னு சொன்னா பிரம்ம போதக வாக்கியம் பிரம்ம போதக வாக்கியத்தினால இந்த போதம்ங்கிறது உண்டாகிறது அஜன்ய்தான் இந்த சோதனான்னு சொன்னா இந்த இடத்துல பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் அந்த வாக்கியத்தினால போகங்கிறது நேரடியாக உண்டாகிறது அதுக்கு மேல எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என்ன குறுக்கா அவபோதையே நிலையது உத்தர கேட்டார் சோதனையும் அப்படின்னு பிரேரண பண்றதும் அதே மாதிரி சத்யம் ஜானந்தம் பிரம்மா சத்வசி அப்படிங்கிற வாக்கியமும் இப்ப ஏற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும் பிரேரணை பண்றதாக சொல்லலாமே இல்லையா நீ அனுஷானம் பண்ணணும்னுஷஸ்டான விஷயத்துல தர்ம விதி வாக்கியங்கள்லாம் பிரேரணை பண்றது ஆனா இந்த வேதாந்த வாக்கியம் அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே பிரவருத்தி இல்லாதவனை பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போதத்துல பிரவருத்தியை உண்டு சொல்லலாம் ஒருத்தர் கேட்க குறிப்பதா என்ன கொடுக்கலா இந்த வேதாந்த வாக்கியமானது இவனை இந்த வேதாந்த பிரதிபாதியமான பிரித்த பிரேரணை பண்ணணும்னு சொன்னால் அவன் இந்த வேதாந்த வாக்கியத்தை பார்த்தா தானே முடியும் அவன் இந்த வேதாந்த வாக்கியத்தை படிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரேரணையை அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லணும் ஆனால் புரிஞ்சுட்டாச்சுன்னா அந்த காரியமே சித்தமாயிடு வேதாந்த வாக்கியத்தை படிச்சுட்டானே ஆனால் விஷயமே புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுறதுக்கு அவனை அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரேரணை பண்ண வேண்டிய அவசியம் உண்டா இப்ப ஒரு பையன் வந்து ஒரு கவான காமா ஆணைய அப்படின்னு ஒரு பையன் கிட்ட குத்தர் சொல்றாரு அதாவது நீ அந்த மார்க்கா எழுதுண்டு வா இவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் கொண்டு வந்து விட்டாங்கன்னா அப்ப காம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டோ கிடையாது அப்ப சொன்னா தப்பு அது அதான் விரும்புவா ஆயிடுச்சேன் காம் ஆணையத்தி அப்படின்னு சொல்லணும் கொண்டு வந்தாச்சேன்னு சொல்லணும் வாக்கியம் வேதாந்த பிர தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதே ஆனால் எந்த வாக்கியம் சொல்லணும் தத்துவ சிம்மகாக்கம் சொல்ல முடியாது இதை பார்த்தாலே உடனே அந்த ஜியானமே வந்து விடுறத சத்யம் ஞானம்னா பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சே தெரிஞ்சு விடுறது அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சிக்கணும்னு சொல்லல இது இதுபத்தை மாதிரி சொல்லிடுறது கூட விஜய் கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட விதியோட அம்சமே இல்லை பிரேரணைங்கிற அம்சமே இல்லை பிரேரணைங்கிற அம்சம் இருந்தா தான் ஒரு ஒரு பிரசக்தி ஏற்படும் அது இல்லை அதுக்கு திருட்டாங்க என்ன கொடுக்குற யா அக்சார்த்த சநீதரிஷ அர்த்தாவபோதே தத்வது சக்கூர் இந்திரியத்துக்கும் இங்க அது சொல்றேன் பெரிய ஆக்ஷேபம் வருது ஆக்ஷபம் இந்த சோதனாங்கிற பதத்தை வச்சுட்டு பல பேர் ஆக்ஷேபிக்கிறார் அது சொல்றேன் இந்த சொல்லிட்டு சொல்லு கிருஷ்ணங்கறத சொல்லுட்டு இப்ப இந்த சக்கூர் இந்திரியம் இருக்கு இந்த கட்டுரை இந்திரியத்துக்கும் எதுக்காக போல இருக்கக்கூடிய வஸ்துவுக்கும் சம்பந்தம் வந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த எதிர்கா போல உள்ள வஸ்து தெரியாமல் இருக்க முடியுமோ முடியாது அதை பார்த்து இந்த சம்பந்தம் வந்ததுக்கு இங்க பாரு நீ அந்த வஸ்துவை பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த சம்பந்தம் வந்துடுத்துன்னா உடனே இந்த வஸ்து தெரிய ஆரம்பிச்சுடும் இந்த ஜானம் வந்தே வந்துடும் இவனால அதை தவிர்க்கவே முடியாது இவ்ளவுதான் அதோடைய சாமுத்ரி சித்தமாயிடுச்சினா விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் உள்ள சம்பந்தம் வந்தாச்சுன்னா அப்புறம் தியானத்தை தடுத்து நிறுத்த முடியாது விஷயேந்திரிய சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் நீ தியானத்தை சம்பாதி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவன் கண்ணை கடந்து பாக்கிறதுக்கு முன்னாடி வேணும்னா சொல்லலாம் பார் அப்படின்னு ஆனா இந்த சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி இந்த வேதாந்த வாக்கத்தை அவன் பார்த்துட்டானே ஆனால் அதாவது கொஞ்சம் பத பதார்த்த உற்பத்தி உள்ளவன் இந்த வேதாந்த வாக்கியத்தை காதலை வாங்கின்றானே ஆனால் அதுக்கப்புறம் உடனே அவனுக்கு ஜானம்தான் வருமே தவிர இதுலேருந்து நீ தியானத்தை நாம தியானத்துக்கு நம்ம பிரவர்த்தன பிரயத்தனம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் அந்த ஜியானம் வராது வந்தா நேரடியா தியானமே தான் வர முடியும் வேதாந்த பத்தம் ஜானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற வாக்கியத்தை அவன் காதலை வாங்கின்றானே ஆனால் பிரம்மஸ்வரூப ஜானந்தான் வருமே தவிர அனுபவம் சொல்றையும் கடைசியில அந்த அகண்டாகார விற்பி அபரோஷமான ஒரு விற்பி ஞானம் தான் வர வேண்டும் இல்ல விற்பி போனதுக்கு அப்புறம் அது சப்பிரகாசமான ஸ்வரூபம் ஆனால் இந்த அஜ்யானத்தை நிவர்த்தி பண்ணி பண்ணுறதுக்கு விற்பி தான் தேவைப்படுது அஜ்யான நாசார்த்தம் விற்பிவியாஸ்து நாலேஜு மேலே எப்படி நம்ம வெற்றி நாலேஜ் தான் ஆமாம் இதில் தான் வெறும் சப்தத்தினால வரக்கூடிய ஜியானம் முதல்ல இந்த ஜியானமே தான் அபரோக்ஷானம்னு சித்தாந்தம் ம் எப்படின்னு கேட்டா சாதாரணமா இந்த சப்தங்கிறது பரோட்ச ஜானத்தை தான் உண்டு பண்ணுங்கிறது மற்ற இடத்துல ஆனா ஆத்ம விஷயத்தில் அப்படி இருக்கிறேன் இது எப்படி உதாரணம் சொல்லலாம் இப்போ எழுத்தா போல ஒருத்தர் இருக்கார் இவரை நான் ஒருத்தருக்கு சொல்றேன் இவர் வந்து இவர் அப்படின்னு சொன்னார் என்னுடைய வாக்கியத்தானே அவனுக்கு புரியும் இல்லையா அவனுக்கு ஒரு போதம் வருது இல்லையா போதம் வரும்போது பரோட்சமாக போதம் வருதா பிரத்யமா தெரிகிறதா பிரத்யமா தான் தெரிகிறது அதாவது விஷயம் பிரத்யமாக இருக்கும்போது அதை பற்றி நாம் ஏதாவது வாக்கியத்தினால சொன்னாலும் அவனுக்கு வரக்கூடிய ஜியானம் பிரத்யமாகத்தான் வரும் இது ஒரு நியம் ஆகாட்சத்தில் சந்திரன் அவன் பார்க்கிட்டே இருக்கும்போது இது சந்திரன் அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்தோன்னா அவனுக்கு இந்த சப்தத்திலேருந்து இது சந்திரன் அப்படின்னு ஆனால் அவன் வேற எங்கேயோ ஊண்குள்ளே உட்காந்து பார்க்கணும் இந்த மாதிரி சந்திரன் இருக்கும் அப்படின்னு அவன் சப்தத்தை வரக்கூடிய ஜியானம் வெறும் புஸ்தகத்திலேருந்து வரக்கூடிய ஜியானம் பரோட்ச ஜியானம் இதனாலே என்ன சொல்கிறானா ஜியானம் எப்போ பரோட்சம் அபரோக்ஷம்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு இது பண்ணிக்கிட்டாங்க விஷயம் அபரோக்ஷமாக இருக்குமே ஆனால் அப்போ ஜியானங்கிறது சப்தத்தினாலயாவது வரட்டும் இந்திரியத்தினால் வரட்டும் அல்மானத்தினாலும் எதனால வந்தாலும் அது பிரத்யம்தான் சோயன் தேவதத்தஹா இது சொல்லலையா தசமஸ்தமசீன அது ஒம்போதாவது ஒம்போது வரை தேடிட்டு ப பத்தாவதை தேடிந்தே இருக்கிறச்ச நீதான் பத்தாவதன் பசமஹா அப்படின்னு சொன்ன உடனே பிரத்யமான ஜானம் தானே அவனுக்கு வந்தது இந்த சப்தத்திலேருந்து அதனால விஷயம் அபரோக்ஷமாக இருக்கிற காலத்தில் சப்தத்தினால வரக்கூடிய ஜானமும் அபரோக்ஷம் பிரத்யமாக தான் வருது இப்போ இந்த விஷயம் ரொம்ப அபரோக்ஷமாக இருக்கு நமக்கு ஆத்மஸ்வரூப்கிறது எத் சாட்சாத அபரோக்ஷாத் சாட்சாத்னு ஏன் சொல்லியிருக்க எழுதா போல இருக்கக்கூடிய பாஸ்கிய வஸ்துக்கள் எல்லாம் எப்பவும் நமக்கு அபரோக் இல்லை நம்ம கண்ணை திறந்து பார்த்து சமயத்துலதான் அது அபரோக்ஷமாகும் ஆனால் ஆத்மஸ்வரூபங்கிறது எப்போதுமே அபரோக் அதனால இந்த அபரோக் விஷயத்துல பரோட்சமான ஞானம் உண்டாகறதுக்கு சான்ஸே இல்லை அப்போ சத்வசின்னு அந்த வாக்கை சத்யம் ஜான மனந்தம் பிரம்மால வேணும்னா உங்களுக்கு பரோட்ச ஜியானம் வந்து விடலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா நீடாம் பிரம்மஸ்வரூபம்ங்கிற வாக்கியத்திலேந்து இவனுக்கு போகம் வந்தது ஆனால் வரவே இல்லைன்னா வேற விஷயம் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அவனுக்கு புரிஞ்சதே ஆனால் அப்ப அந்த தியானம்ங்கிறது பரோக்ஷமாகவே முடியாது பிரத்யக்ஷமாக வந்தாங்க இது இதை வச்சுட்டுதான் சாப்த அபரோட்சவாதம்னு வந்துருக்கு மகா வாக்கியத்திலேந்தே நேரடியாக இந்த ஜியோ பிர பிரத்ய தியானம் வரணும் அப்படின்னு இந்த அதுக்கு தகுந்தாப்பில் ரெண்டு வாதம் இருக்குது பாமத்திக்காரர் மதத்தில் அது மனத்தினால் அப்புரோக்கியானம் வருது விவரணக்காரர் மதத்தில் சப்தத்தினாலேயே நேரடியாக வருது அதனால இதை அபரோக்னு வச்சுருக்கோம் அதனால புஸ்தகத்தினால வந்த ஜானம் அப்புறம் அனுபவத்துல வர ஜானம்னு ரெண்டு ஜியானமே இல்லை விவர மதத்துல வரக்கூடிய ஜியானமே அனுபவமான தியானம் ஆனால் இந்த அனுபவ ஜியானம் இந்த சமயத்துல வேலையை பண்ண முடியாமல் இருக்கு அதுக்கு காரணம் நம்மளுடைய வாசனை பிரதிபந்தகமான வாசனைகள் இந்த பிரதிபந்தகமான வாசனைய நிவிற்த்தி பண்றதுக்காகத்தான் சிரவணம் மனநம் எதிர் தியாகனம் அப்படி பண்ணியாச்சுன்னா இந்த பிரத்யட்ச தியானம் தம் வேலையை செஞ்சு விடுறது இது அவருடைய கட்சி இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு இது இருக்கு சோதனா சோதனான்னு சொல்றச்ச அவர் கேட்டார் சோதனா அஜன்யத்வாசன்னு போடலாமே அதுக்கு அவள் எஸ்மார்க் போட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கு அது அது போட சொன்னதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் சோதனா அப்படிங்கிற சப்தம் மீமான சோதனா லக்ஷனோர் சோதர் மகான்னு அங்கே முதல்ல வந்திருக்கு சோதனான்ங்கிற பதத்துக்கு அங்கே உள்ள பாக்கியம் சாபர பாக்யத்தில் என்ன வியாக்கியானம்னா பிரேரணை அப்படின்னு அர்த்தமா ஒரு கிரியில இதை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைத்துக்கு சோதனா அப்படின்னு அப்படியானால் பிரம்ம சோதனான்னு சோதனாங்கிறது என்ன வந்துட்டா அஜன் அப்ப இந்த தர்மத்தை சொல்லும் போது எஜேதஸ்வர்கா அக்னிஹோத்திரன் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தெல்லாம் நாம் சோதனான்னு சொல்லலாம் அதுலேருந்து வரக்கூடிய ஜானம் சோதனையால் வரக்கூடிய பிரேரணையா பிரேரகமான வாக்கியத்தினால் வரக்கூடிய ஜானம் அதனால கர்ம விஷயத்துல சோதனாஜன்யம் அவபோதம்னு சொல்லலாம் ஆனால் பிரம்மத்துக்கு விதி கிடையாது அங்கே பிரேரணை பண்ணக்கூடிய வாக்கியம் இல்லை அதனால பிரம்மபிஷகமான போகமானது சோதனையால உண்டாகவே அந்த அர்த்தத்துல கொண்டு போறார் சொல்றதுக்கே அர்த்தம் பார்க்கணும் அர்த்தம் ஆகுமோ ஆகாது இதுல ஒரு பெரிய ஆட்சேபம் வந்திருக்கு அதாவது விசிஷ்டாத்வேதி இந்த விஷயத்துல ஆக்ஷபம் பண்ணிருக்கார் ரீசெண்டா வந்த விசிஷ்டாத்வேதி ஒரு புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா சோதனாங்கிற சப்தத்துக்கு சாதர பாக்கியத்துல கிரியில பிரேரணைய உண்டு பண்ணக்கூடிய வச்சனம்னு அர்த்தம் சொல்லிருக்கார் கிரியாயா பிரவர்த்தகம் வச்சனமாக சங்கரர் வந்து எப்படி பிரம்ம சோதனான்னு போட்டா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பிரம்ம சோதனாத்து புருஷம் அவபோதைய தேவ கேவலம் பிரம்ம சோதனான்னு எப்படி போட்டா கர்ம சோதனான்னு சொன்னா சரி கர் வாக்கியோதனி சத்தம் சோதனாங்கிற ஒரே ஒரு அர்த்தத்தில் பிரயோகம் என்னப்படுறதுங்கிறது இல்லை அதே சாவர பாசியத்தில் ஆரம்பத்தில் சோதனா இந்த சப்த பிரமாணத்துக்கு மத்த பிரமாணங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிச்சுண்டு வரைச்ச மத்த பிரமாணங்கள்லாம் ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்தான் நமக்கு போதிக்க முடியும் ஆனால் சப்த பிரமாணம் எல்லாத்தையும் போதிக்க முடியும்னு சொல்லிட்டு வரைச்ச என்ன போட்டிருக்காருனா சோதனா சோதனாகி பூதம் பவந்தம் பவிஷ்யந்தம் வர்த்தமானம் என்ன நிப்ரகிருஷ்டம் சந்நிஹிதம் சர்வமவகுமையது மலம் அப்படின்னு ஒரு வாக்கியம் போட்டிருக்க சோதனையானது அதாவது பிரதமர் அனுமான நமக்கு அந்த ஹேத்துக்கும் சாத்தியத்துக்கும் வியாப்தி தெரிஞ்சிருந்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் தூமம் இருந்தால் வங்கி இருக்கணும்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா தான் தூமத்தை பார்த்து அக்னி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சப்தம் இருக்கு இது இருக்கிறதையும் போதிக்கும் இல்லாத்தையும் போதிக்கும் நேற்றுக்கு இருந்ததையும் போதிக்கும் நாளைக்கு வரப்போறதையும் போதிக்கும் நமக்கு சர்வதா தெரியாத விஷயத்தையும் போதிக்கும் தூரத்தில் இருக்கிறத போதிக்கும் கிட்டத்தில் இருக்கிறத போதிக்கும் தன்னையே கூட போதிக்கும் இவ்வளவு விஷயம் சப்த பிரமாணத்துக்கு இருக்குதுன்னு போட்டிருக்கேன் அந்த சோதனான்னு பத பிரயோகம் பண்ணியிருக்கேன் இந்த சோதனாங்கிற பதத்துக்கு குமாரில சட்டர் வியாட்சியானம் பண்ணுறச்சுலோக வார்த்தைகத்தில் சோதனையே சி அப்ரவீச்சாக்கிற விஷய கஷ்டி அஸ்தி விதாயகத்துல இந்த சோதனாங்கிறிவாக்கிய அர்த்தம் கிடையாது அப்ப என்ன சே இந்த பிரம்ம சோதனாங்கிற பதத்துக்கு பிரம்மத்தை போதிக்கக்கூடிய சப்த பிரமாணம் இதுதான் ஆமா பிரம்மத்தை போதிக்கக்கூடிய சப்த பிரமாணம் இது வந்து விஹிவாக்கியம் அர்த்தம் இல்லை இது மாத்திரமில்லை ஜெய்வினி சூத்திரத்திலையே இந்த சோதனாங்கிற பதப்பிரயோகம் சப்தப்பிரமாணங்கிற அர்த்தத்தில் பண்ணியிருக்காருனா இப்போ காமிக்க சாதர பாஷ்யத்தில் சோதனாங்கிறத சப்த பிரமாணங்கிற அர்த்தத்தில் வந்திருக்குன்னு சோதிதன் து ஒரு சூத்திரம் இந்த சூத்திரத்தில் அவர் என்ன விசாரம் பண்ணுறாருன்னா இந்த ஒரே பதத்துக்கு ஒரு சிஸ்டமாக ஒரு ஆரிய சம்பிரதாயத்தில் வந்தவாள்லாம் வேறு அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணுறா அப்படி இல்லாதவாழ்லாம் வேற அர்த்தத்துல பிரயோகம் பண்ற ரெண்டும் பிரசித்தமா இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற வேதத்துல எந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு விசாரம் இந்த யவ வதமருக்கோ யவம்னு சொல்றோமே யவங்கிறது ஒரு தானியத்தை சொல்றதுன்னா ஆர்யானுடைய பிரசித்தி தான் யவம் வேற ஏதோ ஒரு வசுவை சொல்றதுன்னா மேச்சாடைய பிரசித்தி ரெண்டும் பிரசித்தியமா இருக்கு பிரசித்தியா இருக்கு இப்போ யவமே அப்படிங்கிற வாக்கியத்துல யவசப்தத்தினால எதை எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல சொல்ற ஆரிய பிரசித்தியை தான் எடுத்துக்கணும் ஆரிய பிரசித்தி இருக்குமே ஆரிய பிரசித்தி இல்லை லேச பிரசித்தி ஒன்னுதான் இருக்குன்னு சொன்னா லேட்ச பிரசித்தியே எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு தான் சொல்லிட்டு வர அந்த சோதிதன்பு பிரதி சோதனா சோதனான்னு பிரயோகம் பண்றாரு வா பேசுறது அந்த வாக்கால சொல்றதுங்கிறது இருக்கே வாக்கு பிரயோகம் இதுக்கு சோதனா சப்தத்தினால ஏற்கனவே விவகாரம் வரும் அதனால சோதனா சப்தத்துக்கு வெறும் விதி அப்படின்னு மாற்ற அர்த்தம் இல்லை போதகமான வாக்கியம் இதுதான் அப்ப சாபர பாஷ்யத்துல சோதனா லக்ஷன் தர்மஹிற சொன்னாரேன்னு கேட்டா அந்த பிரகரணம் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டிய வாக்கியம் விதி வாக்கியத்தை பத்தி பேச வேண்டி அதனால சோதனா சப்தத்தினால விதி வாக்கியம்னு அர்த்தம் எடுத்துட்டா எல்லா இடத்துலையும் அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால இந்த இடத்துல ஆச்சாரிகள் சோதனா பிரவர்த்திங்கிறதுல சோதனாங்கிறது சப்த பிரமாணம் அப்படிங்கிற சாமானிய அர்த்தத்தில் எடுத்துட்டு போயிருக்கார் அந்த அர்த்தத்தை எடுத்துட்டுனா சப்த பிரமாணத்தினாலேயே தானே நேரம் அவபோதங்கிறது உண்டாகிறது ஜியானம் எதுலேன்னு உண்டாகிறது பிரமாணத்தினால தான் தியானம் உண்டாகும் அப்ப அவபோதம் பிரம்ம சோதனா சப்த பிரமாணத்தினால ஜன்யம் அஜன்யம்னு சொல்லப்படுறாங்க சோதனா அப்படிங்கறது விஹின்னு நீங்க அர்த்தம் வச்சுட்டு இது வெஹியால பிரம்ம ஜானம் வராது அர்த்தத்தை வச்சுட்டு அவர் சோதனா அஜன்யத்வாத் சில புத்தகங்கள்ல கூட்டிருக்கு அது நியாயம் இல்ல இல்லையா சப்த பிரமாணம்னு வச்சுட்டாரோ அப்ப வந்து அந்த சாப்போதம் போகிறது பிரமாணத்தினால உண்டாகிறது அதனாலதான் எஸ்மா இருக்க எடுக்க சோதனா ஜன்யத்வா புருஷா அவபோகே